அகரமுதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அந்தணர் நூர்க்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல் ஒழுக்கமுடைய நல்லவர்கள் கூறும் அறவழி நூலுக்கும் அதில் கூறிய அறச்செயல்கள் நடைபெறுவதற்கும் மன்னவனுடைய நல்ல ஆட்சியே முதல் காரணமாக நிற்கின்றது இரண்டு மூன்று குரட்பாக்கள் செங்கோலின் சிறப்பை நமக்கு அருளி செய்திருக்கின்றன இதற்கு நிகரான ஒரு முகவுரையை ஆதிசங்கரர் பகவத்கீதையின் தொடக்கத்திலே எழுதியிருக்கிறார் அரசர்கள் இல்லை என்றால் வேதங்களை ஓதுகின்றவர்களும் வாழ்க்கை முறைகளும் கெட்டுப்போகும் என்ற கருத்தை ஆதிசங்கரர் பகவத்கீதையின் முகவுரையிலே சொல்லியிருக்கிறார் வேதங்களை பாதுகாப்பதற்காக வேதங்களை ஓதி ஒழுக்கத்தை கடைபிடிக்கின்றவர்களை பாதுகாப்பதற்காக இறைவன் அவ்வப்பொழுது அவதாரம் எடுக்கிறார் என்றும் அங்கே சொல்லியிருக்கிறார் அப்படி ஒரு அவதாரம்தான் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் என்று பகவத்கீதைக்கு ஆதிசங்கரர் எழுதிய முக உரையிலே நன்றாக விரிவாக தெளிவாக காணப்படுகின்றன பரிமேலகருடைய உரையிலே இப்படி காணப்படுகிறது அந்தனருக்கு உரித்தாய வேதத்திற்கும் அதனால் சொல்லப்பட்ட அறத்திற்கும் காரணமாய் நிலை பெற்றது அரசனால் செலுத்தப்படுகின்ற செங்கோல் அரசர் வணிகர் ஏனையோருக்கும் உரித்தாயினும் எல்லாருக்கும் வேதம் உரிமை என்றாலும் அவர்களுடைய பொறுப்பிலே அது இருக்கிறது அந்தணர்கள் காலங்காலமாக பொறுப்போடு வேதங்களை அதற்குரிய ஒழுக்கங்களோடு பாதுகாத்து வருகின்றவர்களாகதலால் அவர்களுடைய பொறுப்பிலே இருக்கிறது வேதங்கள் சமூகத்திற்கு உரியது அதை பாதுகாத்து அதனுடைய புனிதத்தன்மையை தெய்வீகத்தன்மையை தலைமுறை தலைமுறைக்கு வழங்குவது என்பது சாஸ்திரங்களிலே உபதேசிக்கப்பட்டிருக்கிற முக்கியமான விஷயம் இந்த நோக்கத்தை உணர்வது மிக இக்காலத்தைய பெரும்பாலான குறுகிய நோக்குடையவர்களுக்கு கடினம் என்று தோன்றுகிறது வேதமும் அறமும் அநாதியாக இருந்தாலும் செங்கோல் இல்லாத இடத்து அதாவது அரசனுடைய நேர்மையான பாதுகாப்பு இல்லை என்றால் அந்த வேதங்களும் அறங்களும் செயல்படாதது ஆகையினால் அந்த செங்கோல் வேதத்திற்கும் அறத்திற்கும் பாதுகாப்பாய் ஆதியாய் என்றால் முதல் பாதுகாப்பாய் நிற்பது என்று உபதேசம் செய்தார் திருவள்ளுவர் மகாபாரதம் சாந்தி ராஜதர்ம அனுசாசன பருவம் அறுபத்தி நாலு இருபத்தி இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கிறது நஷ்டா தர்மா சததா சாஸ்வதாஸ்தே क्षात्रेण धर्मेण पुनः प्रवृद्धा युगे युगे हादर्मा प्रवृत्ता लोकज्येष्ठ क्षात्रधर्म वदी नष्ट धर्मा शा शाश्वतास्ते क्षात्रेण धर्मेण पुनः प्रवृद्धा युगे युगे हादर्मा प्रवृत्ता लोकज्येष्ठ क्षात्रधर्म वदी சனாதன தர்மமானது கணக்கற்ற முறை அழிவது போல தோன்றினாலும் மீண்டும் எழுந்து பாதுகாக்கப்படுவதற்கு க்ஷத்ரிய தர்மம்தான் காரணம் யுகந்தோறும் கஷத்ரிய தர்மம் ஆதி தர்மமாக இருக்கிறது எனவே க்ஷத்ரிய தர்மத்தை சிறந்ததாக சொல்லுகின்றனர் என்று இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் அமைந்திருக்கிறது இனி பதவுரை பார்க்கலாம் மன்னவன் கோல் அரசனுடைய செங்கோல் அதாவது நேர்மையான பாதுகாப்பு அந்தனர் நூற்கும் அறநூல்களுக்கும் அறநூல்களுக்கும் என்றால் வேதங்களுக்கும் அறத்திற்கும் அந்த வேதங்களில் சொல்லப்பட்ட உபதேசிக்கப்பட்ட அறச் செயல்களுக்கும் ஆதியாய் காரணமாய் பாதுகாப்பாய் நின்றது நிலைத்திருக்கிறது அரசனுடைய செங்கோல் அதாவது நேர்மையான பாதுகாப்பு அறநூல்களாகிய வேதங்களுக்கும் அதன் வாயிலாக கடைபிடிக்கின்ற அற செயல்களுக்கும் காரணமாய் அதாவது பாதுகாப்பாய் யாண்டும் நிலைத்திருக்கிறது அந்தனர் நூர்க்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்